ஒன்பது மறதிய என் சகோதரர்களை துழக்கண்டது போலவே நான் தொழுகிறேன் இரவிலும் பகலிலும் விரும்பியதை தொழும் எவரையும் நான் தடுக்க மாட்டேன் எனினும் சூரியன் உதிக்கும் நேரத்தையோ மறையும் நேரத்தையோ தொழுகைக்காக வேண்டும் நாடாதீர்கள்